சீரரா செல்வம்போல் சேர்கவே என் ஆசான் வீரராக விற்கப்புகள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்துகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு பன்னியாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திரு எஸ் வெங்கட்ராகவன் அவர்களே திரு என் சுப்பிரமணியன் அவர்களே திரு ஆர் சுப்பராயல் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான்கு ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம் இன்று ஐந்துருவன்ன ஓஷதீஷே முஷத்தருச்சி சுச்சேவீ பிரோஷித்தாஸோனிவாபியுதி பாவகேனேதண்ணு இவ प्रातर பிரதரே தீவிர பானோர் அனபிமதனு இந்த ஸ்லோகமானது மிக கடிஞ்சொற்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்லோகத்துக்கு மேலே ஒரு நாள் முடியாது போல் இருக்கு அவ்வளவு கடுமையா இருக்கு இதில் என்ன சொல்ற சூரிய ஒளி பட்டவுடன் தோன்றும் தீயினால் வரவேற்கப்படுவோல கிரணங்கள் தோன்றுகின்றன உலகிலேயே படர்ந்து செல்லும் தோற்றம் மதி ஒளி மறைந்ததால் துயர் கொண்ட மூவுலகின் பொலிவை கைப்பற்றுவது போல உள்ளது மலையில் உள்ள கற்கள் சூரிய ஒளி படர்வதால் மலையின் சிறகுகள் வெட்டப்பட்டு அதிலிருந்து எழும் இரத்த துளி போல தோன்றுகின்றன இவ்வாறு காட்சிக்கு அழகு தரும் சூரிய கதிர்கள் உங்கள் பாபத்தையும் பகையையும் விரட்டுவதாக அப்படி என்ன சொல்றார் இதில் ரெண்டு மூணு கருத்துகள் சொல்லப்படுகின்றன முதல்ல இதுவரைக்கும் நம்ம சந்திரகாந்த கற்களை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஸ்லோகத்தில் சூரியகாந்த கல்லணூர்கள சொல்கிறார் இந்த சூரிய கல் என்பது என்ன அப்படின்னா இந்த கற்கள் சூரிய ஒளியை பெற்றவுடன் அந்த உஷ்ணத்தை பன்மடங்கு பெருக்கி தீப்பொறிகள் பறக்க செய்யக்கூடிய சக்தி படைத்தவை நாம இன்னைக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்றோம் இல்லையா இது மாதிரி ஒரு ஆற்றல் உள்ளது இந்த கற்கள் சில மலைகளிலே காணப்படுகின்றன அந்த மலைகளில் இந்த சூரிய ஒளி விழுகிற போது என்ன சூரிய ஒளியின் உஷ்ணம் பன்மடங்காகி தீப்பொறி பறக்கிறது அப்படி பறக்கிற போது என்ன தொடர்ந்து வானத்திலிருந்து வந்து விழக்கூடிய சூரிய கிரணங்களுக்கு வரவேற்புரை படித்து நீங்கள் வருக வருக என்று சூரிய கதிர்களை வரவேற்பது போல இருக்கிறது தீப ஆராதனை செய்து வரவேற்பார்கள் அது மாதிரி இருக்குதான் அது ஒரு கருத்தை சொல்றார் அடுத்த கருத்தை என்ன சொல்றார் சந்திரனுடைய ஒளி மறைந்ததுனாலே உலகம் பொலிவிழந்து நிற்கிறது மறைந்து விட்டது இழந்த பொலிவை உலகம் மறுபடி பெறுவதற்காக சூரியனுடைய ஒளி உலகெங்கும் பரவுகிறது இதுல சந்திர ஒளி மறைவதும் சூரிய ஒளி அந்த இடத்துக்கு வருவதுமாக சொல்லப்படுவதம் என்ன அப்படின்னா சந்திரன் ஔஷதீஷன் அதாவது மூலிகைகளுக்கு தலைவர் சந்திரன் இருக்கிறதுனாலதான் நிறைய மூலிகைகள் நமக்கு கிடைக்குது தாவரங்களுக்கு மருத்துவ குணம் ஏற்படுது ஏற்படுவது சந்திரனாலே இந்த சந்திர மறைந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்ன மக்களுக்கு நோய்கள் இருக்க மருந்துகள் பெற்று அந்த மருந்துகளால் நன்மை அடைய அடையக்கூடிய நிலைமை போய்விட்டது அதுக்கு சப்டிடியூட்டா பதிலியாக என்ன வருகிறது என்றால் இதே மாதிரி இன்னொரு மருந்துகளின் ராஜா வரவில்லை அடுத்து வரக்கூடிய ஆதவன் நோய்களே இல்லாதபடி ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் அப்போ மதி சந்திரன் என்பது மூலிகைகளை உற்பத்தி பண்ணுகிறது என்றால் அது நோய்களை தீர்க்கக்கூடிய அம்சம் சூரியனோ நோய்களே வரவொட்டாமல் செய்யக்கூடிய பாஸ்கரன் ஆரோக்கியம் ஆயுகு பாஸ்கரை என்று சொல்லுவார்கள் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சூரியனிடமிருந்து பெறுங்கள் ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தார் அந்த டாக்டர் காலி வேற ஊருக்கு போயிட்டார் ஜனங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம் இனிமேல் யார்கிட்ட போவோம் ஆனா மறுநாளே அந்த ஊருக்கு ஒரு மகான் வந்து குடியேறிவிட்டார் அந்த மகான் என்ன சொல்றாருன்னா நான் இந்த ஊர்ல இருக்கிறவரை உங்க யாருக்கும் நோய்களே வராது நோய்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு வைத்தியிட்ட போய் பணம் செலவு பண்ணி மருந்து சாப்பிட்டு குணமாகறதை விட நோய்களே வராமல் இருக்கிறது நல்லது இல்லையா அதுபோல மூலிகைகளுக்கு அரசனாகிய சந்திரன் இவ்வளவு காலம் இந்த உலகை ஆண்டு கொண்டிருந்தான் அவன் நோய்கள் வந்தால் குணமாக்கக்கூடியவன் டாக்டர் மாதிரி ஆனால் சூரியனோ நோய்களே ஏற்படாதபடி நமக்கு அருள் செய்யக்கூடிய மகான் அதான் இங்க சொல்றார் உலகிலே சூரிய ஒளி படர்ந்து செல்லும் தோற்றம் மதி ஒளி மறைந்ததால் துயர்கொண்ட மூவுலகின் பொலிவை கைப்பற்றுவது போல உள்ளது மலையில் உள்ள கற்கள் சூரிய ஒளி படர்வதால் மலையின் சிறகுகள் வெட்டப்பட்டு அதிலிருந்து எழும் இரத்தத்துளி போல தோன்றுகின்றன அடுத்து மலையின் மீது சூரிய ஒளி படுகிறது அப்படி சூரிய ஒளி படுகிறபோது என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கிற மினரல்ஸ் அதாவது கனிமங்கள் மீது சூரிய ஒளிப்பட்டு சிவப்பாக பிரதிபலிக்கிறது அந்த செந்நிறத்தை பார்த்தா எப்படி தோணுதான் ஒரு காலத்தில் இந்திரன் வந்து மலைகளுடைய சிறகுகளை வெட்டினான் அப்படி ஒரு புறான கதை அதில் ஒரு மலைதான் பயந்துகிட்டு சாகரத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டது ஆஞ்சநேயர் சமுதிரத்தை தாண்டும் போது எழுந்து வந்து அனுமருக்கு உபச்சாரம் பண்ணினதுன்னு சுந்தரகாண்டத்தில் படிச்சோம் அப்படி மலையினுடைய இறகுகள் வெட்டப்பட்ட போது வெட்டப்பட்ட இடத்திலே ரத்த காயம் தோன்றுவது போல செந்நிறத்திலே சூரிய ஒளி பிரதிபலிப்பாகிறதுங்கிறார் மலைகளுக்கு ஏது ரெக்கைகள் அப்படியே ரெக்கைகள் இருந்தாலும் அதை வெட்டினா ரத்தம் எங்கிருந்து வரும்னு கேட்கிறீங்களா அந்த காலத்திலே பர்வதங்களுக்கு அதி தேவதைகள் பருவதங்களுக்குள்ளே புது கொண்டுங்கும் பறந்து மக்களுக்கு இம்சை செய்த கொண்டிருந்தன அவர்கள் சில ராட்சர்கள் அப்படிப்பட்ட இந்திரன் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று அப்படி செய்தான் அதாவது பகவத் சிருஷ்டியில அவ்வப்பொழுது நல்லவர்களும் தோன்றுகிறார்கள் தீயவர்களும் தோன்றுகிறார்கள் மனித மனங்களின் கழிவுகள் அடுத்த தலைமுறைக்கு வித்தாகிற போது அர்க்கர்கள் தோன்றுகிறார்கள் துந்துபீன்னு ஒரு ராட்சசன் இருந்தான் அவன் எருமையைப் போல ரெண்டு கொம்புகள் உள்ளவன் மலையைப் போல உயரம் போன்ற உயரம் பெற்றவன் அவன் காளியிடம் தவம் செய்து வரம்பெற்றான் என்ன வரம் பெற்றான்னா எனக்கு ஹோம தீயினால தான் சாவு வரணும் அப்படின்னு வரம் பெற்றான் ஹோம தீயினால எங்கேயாவது சாவு வருமா அதனால அது நடக்காதுன்னு நினச்சி வரம் வாங்கினான் அப்படி வரம் வாங்கின பிறகு எல்லார்டையும் இம்ச பண்ண ஆரம்பிச்சான் மகாவிஷ்ணுவ சண்டைக்கு கூப்பிட்டானா பெருமாள் சொன்னாரான் உன்னோட சண்டை போடக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை இருக்குதான்னு தெரியல நீ எதுக்கும் கைலாசத்துக்கு போய் சிவபெருமானோட சண்டை போட்டுப்பாருன்னு போய் சிவபெருமானை இந்த துந்துப்பி சண்டைக்கு கூப்பிட்டா அவர் சொன்னாரா நீ முதல்ல இந்திரனோட சண்டை போட்டுப்பார் அவனை ஜெயிச்சிட்டான் அப்புறம் நான் உங்களோட வர்றேன் அப்படின்னு இவன் இந்திரன்கிட்ட போய் வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டானா இந்திரன் பார்த்தானா இப்போதைக்கு இவனை ஜெயிக்க நம்மளால முடியாது இவனுக்கு தோல்விக்கு ஒரே வழி என்னன்னா நம்முடைய அம்சமாக வாலி தோன்றியிருக்கிறான் வாலியின் கழுத்திலே எதிரியனுடைய பலத்தில் பாதி பலத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அணி இருக்கிறது என்று எண்ணி நீ வாளியோட சண்டை போட்டுப்பார் அவனை ஜெயிச்சிட்டா அடுத்து நான் வர்றேன் அப்படின்னு இவன் வாலியோட சண்டைக்கு போனான் வாலி அவன் என்ன பண்ணிட்டான் வாளால இடுப்புல சுழற்றி கரகரவ என்று சுற்றி தூக்கி எரிஞ்சுட்டான் அப்படி எறியப்பட்டவன் மதங்கமாமணி யாகத்தீல போய் விழுந்தான் அந்த யாகத்தீல விழுந்த உடனே காளியின் வரம் பழித்தது அவன் செது போயிடுற ஒரு சாபம் வந்தது இந்த துந்துப்பிய இந்த மலை மேல தூக்கி எறிஞ்சானோ என் யாகத்தை கெடுத்தானோ அவன் இந்த மலைக்கு வந்த அவன் தலை சுக்குனரா வெடிச்சு போகும் இப்ப எதுக்கு சொல்ல வரன ஆத்மாக்கள் ஒழுங்காக வாழுகிற போது உள்ளத்தில் ஏற்படும் கழிவுகளுடைய விளைவுகளாலே அரக்க ஜாதியை சிருஷ்டி செய்கிற போது அவர்களை சம்ஹரிப்பது தேவர்களுக்கு கடமையாகிறது அப்படி பர்வதங்களுக்குள்ளே துஷ்ட தேவதைகள் நுழைந்து ஊரங்கும் பறந்து உபத்திரம் செய்து கொண்டிருந்த போது ஒரு முறை இந்த சிறகுகளை வெட்டிவிட்டான் அப்போ அந்த மலைகளுக்குள்ளே இருந்த துர்தேவதைகளுடைய சரீரத்திலிருந்து பெருக்கெடுத்த ரத்தம் சிவப்பாய் இருந்தது அந்த காட்சியை நினைவுபடுத்துகிறார் அதிலிருந்து எழும் இரத்த துளி போல தோன்றுகின்றன இவ்வாறு காட்சிக்கு அழகு தரும் சூரிய கதிர்கள் உங்கள் பாவத்தையும் பகையையும் விரட்டுவிட்டும் அப்படிங்கிறார் இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் மயூரகவி சூரிய பகவானுக்குச் சாத்தும் ஒரு பாமாலை சூரிய உதயத்தினுடைய அழகை வர்ணிப்பதனாலே சூரிய பகவானுக்கு இவர் ஒரு புகழாரம் சுட்டுகிறார் நீ வருவதனாலே உதிப்பதனாலே இந்த உலகத்துக்கு எவ்வளவு எவ்வளவு நன்மைகள் நீ இல்லாமல் போனால் எவ்வளவு எவ்வளவு தீமைகள் என்று சொல்லுகிற போது அது இயற்கையாகவே சூரியனுக்கு ஏற்பட்ட ஒரு புகழ் மாலைதான் அப்படி சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை அதாவது இந்த புகழ் மாலையை படிப்பவர்களுக்கு சூரியன் நோய்களையும் பகைகளையும் விரட்டி மங்களங்களை பெருக்குவானாக என்று இந்த ஸ்லோகத்திலே மயூரகவி சொல்றேன் இப்போ நெக்கு நெக்கு அப்படின்னு சொன்ன சாதாரணமாக ஹுமிலியேஷன் அல்லது தாழ்வு தாழ்ச்சிக்கு இயக்குன்னு சொல்றது இங்க என்ன சொல்லலான்னா சந்திரனுடைய ஒளியானது பூமியை விட்டு நீங்கின பிறகு ஔஷதீஷம் என்றால் சந்திரனுக்கு பேர் சில சமயங்களில் மலையையும் ஓஷதீஷன் என்று சொல்லுவார்கள் சந்திரனுடைய ஒளி நீங்கின பிறகு முஷித்தருச்சி முஷித என்றால் நீங்கிய என்ற அர்த்தம் அதாவது சந்திரனுடைய ஒளியானது ஒரு ஜாமான் மேலே இருந்து அது நீங்கி போயிடுச்சு ருச்சி என்றால் ஒளி என்ற அர்த்தம் ருச்சினா டேஸ்ட்னு நாம் ஒரு வகையாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ருச்சிங்கிற சொல்லுக்கு ருச்சி சுவை என்று ஒரு அர்த்தம் உண்டு ஆனால் நுட்பமாக பார்க்கிற போது ஆத்மா அறிவு என்னும் ஒளி ஐம்புலன்கள் மூலமாக பல உணர்வுகளை அடைகிறது கண் மூலமாக காட்சியை பெறுகிறது காது மூலமாக நாதத்தை பெறுகிறது அதுபோல நாக்கு மூலமாக சுவையை பெறுகிறது அப்படி பார்க்கிற போது ஆத்ம தேஜஸினுடைய ஒரு கதிர் சுவை அறியக்கூடிய உறுப்புக்குள்ளே புகுந்து அந்த சுவையை உணர்கிறது அப்போ அப்படி பார்த்தாலும் ருச்சி என்ற சொல்லுக்கு ஒழிக்கதிர் என்ற அர்த்தம் நிச்சயமாக பொருந்தும் இந்த சந்திரனை பற்றி உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல பல குறிப்புகள் சொல்லி இருக்கிறேன் பொதுவில தாவரங்கள் அனைத்துக்கும் அதிபதியாக சந்திரனை சொல்லுவார்கள் இதுல ஏலக்காய்க்கு சம்ஸ்கிருதத்துல சந்திரத்ரான்னு பேரு ஏன்னா ஏலக்காய்ங்கிறது உஷ்ணத்தை போக்கக்கூடியது நீங்க குடிக்கிற தண்ணி பானையில ஏலக்காயை போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணீரை ரெகுலரா குடிச்சு வர்றவங்களுக்கு பித்த ரோகங்கள் வராது ஆனா ஏலக்காய் ரொம்ப விலை உயர்ந்தது சில வீடுகளில் ஜீரகத்தை போட்டு காய்ச்சி தண்ணீரை குடிப்பாங்க அதுவும் குளிர்ச்சி தான் அதே மாதிரி கற்பூரத்துக்கு சந்திரபஸ்மன்னு பேரு சந்திரனுடைய சந்திர ஒளியினுடைய சாம்பல்னு கற்பூரத்துக்கு பேரு இதெல்லாம் சந்திரனுக்கு பிரியமான பொருள்கள் சந்தனத்துக்கு சந்திர துத்தின்னு பேரு சந்தனமானது அரைக்கப்பட்ட சந்தனத்தை நீங்க உடம்புல பூசிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருக்கும் காரணம் என்னன்னா சந்தன மரமானது சந்திரனுடைய ஒளியை இந்த சந்திரகாந்தக்கள் போல சதா பெற்றுக்கொண்டு தனக்குள்ளே குளிர்ச்சியை அடைக்கொண்டிருக்கிறது அதனால சந்திரனுடைய ஒளி நிலவிலே நிலவு என்ற கிரகத்திலே இரவிலே தென்பட்டாலும் மற்ற நேரத்திலே அந்த ஒளியின் நன்மையை நீங்க அடையணும்னா சந்தனத்தை எடுத்து அடைத்து பூச்சிக்கொள்ளலாம் சந்திரனுடைய ஒளியே தான் சந்திரன் இருக்கிறது என்று சந்திர துதிகி என்று சந்தனத்துக்கு பெயர் இதெல்லாம் வந்து மூலிகைகளுக்கு அவன் அரசன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பனிரெண்டு ராசிகளிலே கடகத்துக்கு சந்திரன் இந்த கடகலக்னமானது பெரும் பெரும் அரசர்களையும் அரசியல் தலைவர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது சந்திரனோடு சேர்ந்த ராஜயோகங்கள்ல கஜகேசரி யோகம் என்று ஒரு யோகம் வியாழனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று கோணங்களிலோ திரிகோணங்களிலோ அல்லது ஒரே இடத்துல இருந்து விட்டால் அதுக்கு கஜகேசரி யோகம்னு பேரு ராமச்சந்திர மூர்த்தியனுடைய ஜாதகத்துல ராமனுக்கு கடக லக்னம் லக்னத்துல அவனுக்கு வியாழனும் கஜகேசரி யோகம் கஜகேசரி யோகம்னா யானையை சிங்கம் அடித்து கொள்ளுதுன்னு அர்த்தம் கேசரினா சிங்கம் கஜம்னா யானை யானையை சிங்கம் அடிச்சு கொள்ளுதுன்னா அது மகத்தான யுத்தத்தை காட்டுகிறது மகத்தான வெற்றியை காட்டுகிறது அதுபோல எதிரிகளை வென்று மாபெரும் மன்னனாய் இருப்பான்ங்கிறதுக்கு கஜகேசரி யோகம் என்று சொல்லுவாரு இந்த யோகம் ரகுவன்சுதராஜாக்கள் அனைவருக்கும் இருந்ததான் சந்திரன் என்ற சொல்லுக்கு சிறந்தவன் என்று ஒரு பொருள் உண்டு அதனாலதான் ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் சந்திரஹா சொல்லுக்கு இல்லஸ்ட்ரியஸ் எக்ஸலென்ட்லி பேமஸ் அப்படிங்கிற பொருளுடைய ஒரு சொல் அது இந்த சந்திரன் மூலிகைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கும் விதத்திலே சில முக்கியமான சில மூலிகை குறிப்புகள் சொல்றேன் சொரிசிரங்கு முதலிய தோல் நோய் உள்ளவர்கள் குருவாயூரப்பனுக்கு எடைக்கு எடை சேனைக்கிழங்கு துலாபாரம் வேண்டி கொண்டால் அது சரியாகும் என்னன்னா சேனக்கிழங்குக்கும் இந்த தோலுக்கும் சம்பந்தம் உண்டு குருவாயூரப்பனுக்கு எடைக்கு எடை சேனக்கிழங்கு கொடுக்கறதா வேண்டிக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட தோல் வியாதியும் போய்விடும் என்ற அனுபவத்திலே பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் சேனக்கிழங்கு தங்கம் வெள்ளி ஒண்ணும் இல்லையே அதனால நீங்க துணிஞ்சு வேண்டிக்கலாம் நீங்கள் எத்தனை கிலோ இருப்பீங்க அறுபது எழுபது சில எக்ஸ்ட்ரா நெரிப்பீப்பிள் எண்பது தொண்ணூறு நூறு இருப்பீங்க ஒரு நூறு கிலோ சேனக்கிழங்கு வாங்குறதுல ஒன்று சொல்லே முடிய போகாது தோல் வியாதிக்கு அது ஒரு தக்க மருந்தாக கருதப்படுகிறது அடுத்து திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் தாடி கொம்புனூர் ஊர் அங்கே இருக்கிற சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் தன்வந்திரி சன்னதி இருக்குது அந்த சன்னதியிலே ஒவ்வொரு அம்மாவாசை என்றும் சர்வரோக நிவாரணி லேகி ஒன்றும் சர்வரோக நிவாரணி தைலம் ஒன்றும் இலவசமாக பிரசாதமாக தருகிறார்கள் அது அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா இது சந்திரனோடு தொடர்பு உள்ள ஒரு பூஜை அப்போ மூலிகைகளை பறிக்கும் போதும் மூலிகைகளை அரைக்கும் போதும் மருந்துகள் தயார் பண்ணும் போதும் பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று வைத்தியசாஸ்திரத்தில் போட்டிருக்கும் ஏன்னா சந்திரனுக்கும் மூலிகைகளுக்கும் உள்ள தொடர்பை அங்க நாம பார்க்கிறோம் அடுத்து அழகர் கோவில்ல மலை உச்சியில நூப்புறுகங்கைன்னு ஒரு இடம் இருக்கு நூப்புரகங்கை தீர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த தீர்த்தத்துல ஆய்விலே உலோகத்தூள் நிறைய இருப்பதாகவும் பல மூலிகை சாறு கலந்திருப்பதாகவும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது பௌர்ணமி அமாவாசை முதலிய நாள்களிலே மிக தீவிரமாக இருக்கிறது அதை மருந்துக்கு பயன்படுத்தலாம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை அடுத்தது கேரளா இரிஞலக்கூடாவில் இருக்கிற கூடல் மாணிக்கம் தன்மந்திரி பெருமாள் கோவிலே முக்கிடி என்று ஒரு கஷாயம் நைவேத்தியமாக அழிக்கப்படுகிறது பௌர்ணமி அமாவாசை தினங்களில் போனீங்கன்னா இந்த கஷாயமானது தீராத வயிற்று வழியையும் உடனே தீர்க்கிறது இந்த முக்கடி கஷாயம் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு நான் காசு தரேன்னு சொன்னால் அந்த நம்பூதிரிகள் செய்து தருவதில்லை அதை சாமி பிரசாதமாக தான் கொடுக்குறாங்க அப்போ உடனடியாக அது தீராத குன்ம வியாதியெல்லாம் தீர்க்குது என்று சொல்கிறார்கள் அப்புறம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி கோவிலில் வெள்ளையா உருண்டையாக ஒன்று கொடுப்பாங்க அது என்ன அப்படின்னா முஸ்தாபிச்சூர்ணம்னு பேர் எதுக்கு கோரைக்கிழங்கு மாவு சர்க்கரை ஏலக்காய் கற்பூரம் நெய்யி இதெல்லாம் கலந்து கொடுக்கிற முஸ்தாபி சூர்ணம் இந்த முஸ்தாபி சூர்ணமானது சகல ரோகங்களையும் தீர்க்கிறது என்று வைத்திய கண்ணோட்டத்தினுடைய கணிப்பு தெய்வீக முருப்பம் இருக்கட்டும் அந்த ஒரு கலவையானது சகல வியாதிகளையும் போக்குகிறதாக சொல்றாங்க அதனால ஸ்ரீமுஷ்ணம் நீங்க போக நேரிட்டால் மறக்காம இது ஒன்று வாங்கி சாப்பிடுங்க வீடுக்கும் வாங்கிட்டு வரலாம் எல்லாரும் சாப்பிடலாம் வாத பித்த சுலேத்தும என்று மூன்று விதமான நோயாளிகள் இருக்கிறார்கள் சிலருக்கு வாதம் தூக்கி இருக்கும் சிலருக்கு பித்தம் தூக்கி இருக்கும் சிலருக்கு ஸ்லேத்தம் தூக்கி இருக்கும் ஆனா இந்த மூன்று வகை வியாதிகாரர்களும் இதை சாப்பிடலாம் இதெல்லாம் பற்றி நான் சொன்னபோது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய குறிப்புகளாக சொன்னேன் சுச்சே ஔஷதீஹி புரோஷிதா ஆபா இந்த இடத்துல ஔஷதீஹி அப்படிங்கிற சொல் வந்து மலையில் இருக்கக்கூடிய சூரியகாந்த கல்லை குறைக்கிறது ஔஷதி என்பது ஒரு மினரல் ஸ்டோனையும் குறைக்கும் சுஜே என்ற பிரைட் சுத்தமான அந்த சூரியகாந்த கல்லானது புரோஷிதா ஆபா அந்த ஒளி அப்படி வீசி எறியுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அனுப்புதான் அந்த காலத்தில் குளிர்காலத்தில் சூரியகாந்த கற்களை அரசர்கள் தங்கள் அரண்மனையிலே பயன்படுத்தினார்கள் அது இரவு வேளையினுடைய குளிர்ச்சியை குறைத்தது என்றெல்லாம் நூல்களில் படிக்கிறோம் இப்போ வந்து டெம்பரேச்சர் கண்டிஷனர்னு ஒன்று இப்போ திருப்பதியில் மேல் திருப்பதிக்கு போனீங்கன்னா ரொம்ப குளிர்கிற போது அங்கே ஹாட் கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரூம் வாடகைக்கு எடுத்திங்கன்னா ரொம்ப குளிர்றப்பவங்களுக்கு அந்த உஷ்ணமானது கணப்பு கொடுக்குது அந்த ஸ்தானத்தில் அந்த காலத்தில் இந்த சூரியகாந்த கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆபா அப்படின்னு சொன்ன ஒளி என்ற அர்த்தம் பாஸ்வத்து கிராவோத்கதேன கிராவனா மலை பாஸ்வத்தனா பிரகாசம் பிரகாசமான மலையிலே உத்கத்தே பிரதிபலிக்கப்பட்டு பிரதமம் அதாவது முதல்ல வரவேற்பதற்காக வா என்று சொல்வது போல கிறித்த அபியுத்கத்தி அதாவது மிகவும் பிரகாசத்தை வெளிச்சத்தை உண்டு பண்ணி மேலெழுப்பி பாவக அப்படின்னு சொன்ன பாவங்களை போக்குகிறவன் இங்கே சூரியனை குறைக்கும் இங்கே சூரியனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒளியை அப்படி சொல்லுகிறார்கள் அப்படி வருதாம் அடுத்து வருதான் மலைகளினுடைய சிறகுகள்ட்டப்பட்ட சம்பவத்தை சொல்ற சேத இவ திருஷத பிராத்தர் அத்ரேகே ஆதாம் தீவிர வானோர் அனபிமதனு பக்ஷேத இறக்கைன்னு அர்த்தம் இந்த பக்ஷின்னு சொல்றோம் பறவைக்கு அந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு சொன்ன பட்சம் என்றால் ஒரு பக்கம் கிருஷ்ண பட்சம் சுக்லபக்ஷம்னு மாதத்துக்கு ரெண்டு பக்கம் இந்த பக்கம் என்ற தமிழ்சொல் பட்சம் என்ற சொல்லிலிருந்து வந்ததாகவும் சிலர் சொல்லுவார்கள் பறவையினுடைய ரெண்டு பக்கத்துக்கும் இருந்து அதை தாங்கக்கூடியது பக்ஷம் பட்சம் உள்ளதற்கு பெயர் பக்ஷி ஒரு குறும்புக்கார கண்ணோட்டத்தில் பார்த்தால் கொசுவும் பட்சி தான் அதுக்கும் ரெண்டு இறக்கை இருக்கு ஈயும் பட்சி தான் அதுக்கும் ரெண்டு ரெக்கை இருக்குது அதை சம்ஸ்கிருதத்தில் ஒரு அவையடக்க செவிலாக ஒரு கவி பாடினார் பிரம்மா ஒரு தரவே பக்ஷிகளைலாம் வாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் போடலாம் இன்டர்நேஷ்னல் பேர்ட்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் ஒன்று போடுவோம் உங்ககிட்ட நான் சில விஷயம் பேச வேண்டியிருக்குன்னு டிக்ளரேஷன் மேம் அனுப்பினாராம் உடனே பலவிதமான பறவைகளும் பிரம்மலோகத்தில் போய் அசம்பிள் ஆச்சான் முன் வரிசையில் பார்த்தீங்கன்னா கொசு ஈயெல்லாம் உட்காந்துருந்தது தான் அப்போ பிரம்மா கேட்டாரா உங்களெல்லாம் யார் கூப்பிட்டா அப்படின்னு என்ன சுவாமி நீங்கள் தானே பட்சிகள்லாம் வரணும்னு சொன்னீங்க சயின்ஸ்க் டிக்ஷனரியில் பட்சினா இறக்கை உள்ளுதுன்னு போட்டிருக்கு எங்களுக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு இறக்கை இருக்குது நாங்களும் பக்ஷிகள் இந்த கான்ஃபரன்ஸில் நாங்கள் கலந்துக்க கூடாதான்னு அதுபோல பெரும் புலவர்களும் வித்வான்களும் எழுதக்கூடிய புத்தகத்தை நான் எழுத தலைப்பட்டு இருக்கிறேன் அந்த கொசு பறவைகள் மாநாட்டில் கலந்துகிட்ட மாதிரி இருக்குது இது என்று தன்னுடைய தன்னடக்கத்தை காட்டுவதற்காக ஒரு கவி எழுதுகிறார் பக்ஷ என்றால் இறக்கை இந்த பட்சவாதம்னு சொல்லுவாங்க பட்சவாதம்னா பக்கம் ஒரு பக்கம் வந்து இழுத்துக்கும் அதாவது இடது பக்கம் மூளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா வலது பக்கம் இழுக்கும் வலது பக்கம் மூளை பாதிப்புன்னா இடது பக்கம் இழுத்துக்கும் அப்படி ஒரு பக்கம் இழுத்துக்கொள்வதற்கு பட்சவாதம் வாதம் அப்படின்னா காற்று நரம்புகளுக்குள்ளே காற்று சீராய் இருந்தால் நரம்புகள் இயங்கும் வாதம்னா காற்று வாத்தாத்மஜம்னு ஆஞ்சநேயருக்கு பேர் அணுமனை வணங்குகிறேன்னு சொல்ற போது வாத்தாத்மஜம் இந்த நரம்புகளுக்குள்ளே பிராணன் சேகரிக்கப்படுகிறது நீங்கள் இழுக்கிற காற்று இருக்குதே அதில் இருக்கிற பா பிராணம் வந்து மூளையிலும் நரம்புகளிலும் சேகரிக்கப்படுகிறது ஆயுர்வேதிக் கண்ணோட்டத்தில் அலோபதிக் டாக்டர்ஸை கேட்டால் அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க அவங்க மஸ்குலர் டெண்டான்ஸில் சேர்த்து வைக்கிறாங்க இதெல்லாம் சக்தி எல்லாம் சொல்கிறாங்க உண்மையிலே முனிவர்கள் சொல்கிறார்கள் மூளையிலும் நரம்புகளிலும் மனிதனுடைய ஆற்றல் சேமிக்கப்படுகிறது அதனால தான் மனிதனுக்கு வலு கொடுக்கிறது முனிவர்கள் தவம் செய்யற போது இந்த மசில்ஸ் எல்லாம் அப்படி வத்தி சுண்டிடும் நாரும் நரம்புமாய் இருப்பார்கள் எலும்பும் தோலுமாய் இருப்பார்கள் ஆனா அப்பவும் அவங்க உடம்புல தபத்துக்க வேண்டிய ஆற்றல் இருக்கும் காரணம் என்னவென்றால் நரம்புக்குள்ளே பிராணசக்தி உறைகிறது அப்போ பக்ஷவாதம்ங்கிறது நரம்புகளிலே ஒரு பக்கத்துல அந்த காற்றானது முறைப்படி இயங்காதபடி பாதிப்பு ஏற்படுகிறது அதான் பக்ஷவாதம்னு வேறு பட்ச சேத சேதன்னா சேதித்தல் வெட்டுதல் இப்போ நியூஸ் பேப்பர்ல போடுவான் உயிர் சேதம் ஒன்றும் இல்லை சேதம் இழப்பு உயிர் இழப்பு சேதித்தல் என்றால் வெட்டுதல் அச்சேத்யோ அதாக்யோ பகவத்கீதையில கண்ணன்னு சொல்றான் ஆத்மாவை வெட்ட முடியாது எரிக்க முடியாது நினைக்க முடியாதுன்னு சொல்ற போது அந்த சுலோகஸ்தான அச்சேத்தியா வெட்டப்பட முடியாது சேதித்தல் என்றால் வெட்டுதல் சேதம் பண்ணாம பார்த்துக்கோங்க இதை அப்படின்னு சொல்றோம்ல அதான் பக்ச்சேத இறகுகளை வெட்டின போது மலை இறகுகளை வெட்டின போது விரண அசுருக் ஸ்ருத விரணம் என்றால் பொண்ணு அதுதான் தமிழில் இரணம்னு ஈரணம்னு எழுதுறான் விரணம் என்றால் ஒரு வெட்டப்பட்ட காயம் அந்த விரண அசுருக் என்றால் இந்த பிளட் ரெட்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தான் வந்து அசுருக்குன்னு பேர் ரத்தச் செவப்பாக இருக்கிற ஒரு நிறம் அசருக்கு ஸ்ருத சுருத என்றால் ஒழுகுகிற இரத்தமானது ஒழுகுகிறது இல்லையா அதை வந்து சுருத்தனு சொல்றேத அப்படின்னு சொன்ன போல என்ற அர்த்தம் லைக் திஸ் அதாவது எப்போவுமே கவிஞர்கள் ஒரு கருத்தை விவரிக்கிற போது ஒரு ஊமையை சொல்லி இது போல அது போலன்னு சொல்லுவாங்க ஏன்னா தண்ணிலேயே உணரக்கூடிய அறிஞர்களா இருந்துட்டா அவங்களுக்கு உதாரணமே தேவையில்லை ஒரு அனுபவ அறிவு பற்றாத அல்லது சுய சிந்தனை இல்லாதவர்களுக்கு ஒரு விஷயத்தை விளக்கணும்னா ஒரு உதாரணத்தை காட்டி தான் விளக்க வேண்டியிருக்கு ஒரு சமீபத்திய கதை பக்த துக்காரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இந்த பக்த துக்காராம் பண்டிரிபுரத்தனுடைய சேவகர் பண்டரிநாதனுடைய பக்தர் மகாராஷ்டிரா இவர் வந்து வாட்டும் வறுமையின் மத்தியிலும் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலும் பெருமாள் பக்தியிலே ஸ்டடியாக இருந்தவர் இவர் மீது உள்ள அன்பினாலே பெருமாள் என்ன பண்ணார் பட்டப்பகல்ல காலையில பதினோரு மணிக்கு எல்லோரும் பார்க்கும்படியாக கருட வாகனத்துல அவரை கையப்பிடிச்சு தூக்கி உக்கார வச்சு வைகுண்டத்துக்கு கொண்டு போனார் உலகறிய எல்லோரும் பார்க்க அந்த சம்பவம் நிகழ்ந்தது இந்த துகாராவுடைய மகள் வயிற்று பேரன் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வாசுதேவ பாபா இந்த வாசுதேவ பாபா நல்லா உபன்யாசம் பண்ணுவார் இந்த வாசுதேவ பாபா தினம் உபன்யாசம் பண்ணுகிற போது அந்த ஊரை ஆண்ட பாதுஷா முசல்மான் அவன் என்ன பண்ணுவான் டெய்லி வந்து உபநியாசம் கேட்பான் அவனுக்கு மதத்துல நம்பிக்கை இல்லாட்டியும் உபன்யாசம் பிடிக்கும் அப்படி கேட்டுக்கிட்டு போது இந்த வாசுதேவ பாபா ஒரு நாள் கதையை சொல்லிட்டு கபீர்தாசர் கதையை சொல்லிட்டு மற்ற மகான்கள் கதையை சொல்லிட்டு இன்று என்னுடைய தாத்தா துக்காராம் கதையை சொல்றேன் கேளுங்க என்று சொல்லி அவர் பட்டப்பகலிலே ஊரறிய உலகறிய பெரும்பாலால் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு சொன்ன உடனே இந்த பாதுஷா எழுந்துருச்சு நிறியா இதெல்லாம் ஓவர் உங்கள் தாத்தா வந்து எல்லாரும் பார்க்க வைகுண்டத்துக்கு போனதா சொல்றீங்க அப்போ அவர் வைகுண்டம் போனதை பார்த்தவங்க இன்னைக்கு யாராவது இருக்கிறாங்களா காட்டு உங்கள் தாத்தாங்கிறது ரொம்ப வயசானவர் இல்லை நிச்சயமாக அவருடைய சமகாலத்தோடு உயிரோடு இருக்கலாம் இல்லையா ப்ரூவ் பண்ணு அப்படின்னு உங்க அம்மா பார்த்துருக்கணும்ல உங்கள் அம்மாவுடைய அப்பா தானே அவர் அப்படின்னு அப்போ வந்து அவர் வாசுதேவ பாபா சொன்னார் எங்கள் அம்மாவுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் பார்த்து இந்த சம்பவம் நடந்துருச்சு அவர் வானத்துக்கு வைகுண்டத்துக்கு போன பிறகு மற்ற ஜனங்கள் சொல்லித்தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா இதை எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் சரியான பண்டலப்பா நான் நம்ப தயாரில்லை அப்படின்னு சத்தமாக பரிகாசம் பண்ணிட்டு அவன் அரண்மனைக்கு போயிட்டான் இந்த வாசுதேவ பாபாவுக்கு அப்படியே மூட் அவுட் ஆகி உடனே ஏறக்குறைய கண்ணீரும் கம்பளையுமா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டே என்னமா இது நம்ம தாத்தா கதையை சொல்ல போய் நமக்கு கௌரவம் கிடைக்கும்னு பார்த்தா அவமானம்தான் ஆகிப்போச்சு இந்த சம்பவத்தை யாருமே பார்த்தவங்க இந்த ஊரில் இல்லையா யாராவது இருந்தா சொன்னேன் நாளைக்கு நான் ராஜதர்பாருக்கு கூட்டிட்டு போய் நிரூபிக்கிறேன் அப்போது அவள் என்ன சொன்னா இருக்கிறாங்க தான் ஆனால் இந்த மாதிரின்னு விஷயம் சொல்லிட்டா தர்பாருக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்கப்பா பாதுஷா முன்னாலே ஆமாம் பாதுஷா நான் பார்த்தேன்னு சொன்னா அவன் கண்டபடி மிரட்டுவான் எங்க ப்ரூவ் பண்ணும்பா ஆம்பா ஓம்பா இதுக்கு வேந்துட்டு யாரும் வரமாட்டாங்க இது ஆன்மீக விஷயம் பா இதை போய் ஏன் வந்து வியாபார பொருள் மாதிரி ஆக்கணும் அவன் நம்பாட்டி விட்டுவிட அப்படின்னு சொன்னடா அப்போ அந்த வாசுதேவ பாபா சொன்ன நான் இதை எப்போ விடலாம்னு சொன்ன நான் உபன்யாசம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா யாராவது சொல்லி பரிகாசம் ஆயிருந்திருந்தா நான் விட்டுருவேன் நானே உபன்யாசம் பண்ணி ஏன் தாத்தான்னு சொல்லி அவன் பரிகாசம் பண்ணுற நான் எப்படி இதை விட முடியும் அப்படின்னு சொல்லி ஓன் எழுதாரான் அந்த நேரத்தில் வாசலில் பாபா பாபான்னு ஒரு சத்தம் கேட்டதான் போய் பார்த்தா ரொம்ப பரம தேஜஸும் தீட்சணியமுமான ஒருத்தர் நிற்கிறார் அவர் கையில் தம்பூரா வச்சுருக்கார் இவர் வந்து பிக்ஷைக்கு வந்துருக்கிறார் போல் இருக்கு அப்படின்னுட்டு உள்ளே அம்மா கூட்டிட்டு அம்மா ஏதாவது பிக்ஷை இருந்தால் போடும் அப்படின்னா அப்போ அவர் சொன்னாரான் டெய் நான் பிக்ஷைக்கு வரல நான் உன் தாத்தாடா நான் தான் துக்காராமா அப்படின்னே துக்காராமா இது ஏன்னா இப்ப தான் ஒரு அதிர்ச்சியில மாட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து நான் துக்காராமன்னு சொன்னா நாளைக்கு இதை போய் நான் தரப்பார்ல சொல்ல இன்னும் சீரழிஞ்சு போறதுக்கா அப்படின்னேன் இல்லை உங்க அம்மாவை கூப்பிடுவேன் அப்படின்னா அம்மா வந்து உங்க அப்பா வந்துருக்கிறதாக யாரோ சொல்றாரு போய் பாரு அப்படின்னு அந்த அம்மா வந்து பார்த்தா அந்த அம்மா தெரியும் இல்லையா தகப்பனாருன்ட்டு வந்திருக்கிறது துக்காராம் தான் நெடுஞ்சான் விழுந்து அப்பா எப்படி இருக்கிறீங்க எங்கிருந்து வந்தீங்க ஒண்ணுமே புரியல கனவு காண்கிறேன்னா நனவா நிஜமா ஒன்னும் புரியலையே என்று ஆச்சரியத்திலே புலம்புகிறாள் அப்போ அவர் சொன்னார் நான் வந்தது ஒன்னு பாக்குறதுக்காக இல்லம்மா என் பேரன் என்னால அவமானப்பட்டுட்டதாக சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான் இப்போ எனக்கு பெருமை வேண்டிய விஷயம் இல்லை ஆனா அவன் என்ன சொன்னதுனால அவமானப்பட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா அந்த அவமானத்தை தீக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்பா பேராண்டி பாபாங்க இதோ இந்த தம்புராவை எடுத்துக்கோ நாளைக்கு அந்த பாதுஷாவுடைய தர்பாருக்கு போ போய் எங்க தாத்தா வந்து உடம்போட மேல போனது பொய்னு சொல்றீங்களே இப்ப இந்த தம்புராவை மேல விட்டுறேன் பாரு அது வைகுண்டம் போகும் அது உண்மையா இருக்குமானால் எங்க தாத்தா போனதை வந்திருக்கிற வாசுதேவன் பாபாவை பார்த்துட்டு என்னப்பா நேற்று வந்து ப்ரோஸ்ல வந்து ரயில் விட்ட இன்னைக்கு போயிட்டு ரீல் விட போறியா கையில தம்புராவோட வந்துருக்க என்ன செய்தே அப்படின்னு இல்ல பாதுஷா நேற்று எங்க தாத்தா வந்திருந்தாரு இந்த தம்புராவா உடம்போட வைகுண்டத்துக்கு போனது உண்மையானால் இதுவும் உயிரே சென்று மறையும் அப்போ நீ நம்புவியா அப்படின்னு கேட்டார் ஓ எஸ் நம்புறேன் உடனே ஜெய் ஜெய் விட்டல பாண்டு ரங்கா சொல்லி தூக்கி எறிஞ்சார் அந்த விதானத்தடவும் அது மெல்ல பறந்து சென்று விதானத்தை தாண்டி எங்கோ எப்படியோ மறைந்து விட்டது அதை பார்த்த உடனே அந்த ராஜதர்பாரில் இருந்த இந்துக்கள் எல்லாம் ஜெய் ஜெய விட்டல பாண்டு கோஷமிட அந்த பாதுஷா வியந்து அன்று முதல் இந்த பரிகாசம் நிறுத்திவிட்டான் இது நடந்தது எப்போ இது சமீப காலம்தான் ஒரு நூறு வருஷத்துக்குள்ளதா இருக்கும் இப்போ இந்த மாதிரி உதாரணம் காட்டி விளக்குகிற போதுதான் சில சந்தேகம் உள்ளவர்கள் நம்புகிறார்கள் அது மாதிரி மலைகளுக்கு இறக்குகள் இருந்தன அதை வெட்டினால் ரத்தம் வரும் அதுபோல சூரியனுடைய ஒளி இருக்கிறது அப்படிங்கிறத உதாரணம் காட்டுகிற போது ரெண்டு விஷயங்களை அவர் ஸ்தாபிக்கிறார் ஒன்னு மலைகளுக்கு இறக்குகள் இருந்த புராணம் உண்மை அது வெட்டப்பட்டது உண்மை அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறார் இரண்டாவது உடம்பினுடைய ஒரு உறுப்பு வெட்டப்பட்டால் குருதி கொப்பளிப்பது போலே அந்த சந்நிரமானது உருகி ஓடுவது போல இருக்கிறது என்ற ஒரு தத்துருபமான காட்சியை நம் கண்முன் வைக்கிறார் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம அங்க பாக்குறோம் அதான் இவ அப்படின்னு சொன்ன போலன்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன பால சம்ஸ்கிருத வார்த்தைகள் இதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு டேஸ்ட் உண்டாகும் பகவத்கீதையில அர்ஜுனன் உவாச்சே அப்படின்னா அர்ஜுனன் சொன்னான் அப்ப உவாச்சேனா சொன்னான்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மாதிரிதான் திருஷத காணத்தக்க காட்சி ரொம்ப அழகான காட்சியாக இருக்கிறது சூரிய உதயமானது மிக அழகான காட்சியாக இருக்கிறது உதய காலத்திலே ஏண்டா அப்படின்னு சொன்ன உச்சி வெயிலுக்கு வந்துட்டா அது வந்து கண் கூச வைக்கும் அது ரசிக்கத்தக்கதா இருக்காது ஏன்னா காலை வேளையிலே சூரிய நாராயணன் பிரம்மாவாக இருக்கிறான் உச்சி வேளையிலே சிவபெருமானாயிருந்து சம்ஹாரம் செய்கிறான் மாலை வேளையிலே விஷ்ணுவாயிருந்து காத்தல் தொழில் செய்கிறான் என்று சொல்லுவார்கள் அப்புறம் சம்ஹாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவனுடைய எழிலை பார்க்கணும்னா உதய காலத்தில் பார்க்கணும் சாயங்காலத்தில் கூட அவர் இருக்காது ஏன்னா சாயங்காலத்தில் பகல் முழுக்க மலர்ந்திருந்த குவியத் குவிய தொடங்கிவிடும் காலையில் தான் மூடியிருந்த மலர்களெல்லாம் திறக்கும் அப்போ இது ஒரு அழகு அதாவது எல்லாருமே வந்து அழகை ரசிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களான்னு சொல்ல முடியாது நாம் அழகுன்னு ஒவ்வொருத்தரும் மனசில் ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறோம் ஆனா இயற்கையிலே ஆண்டவன் ஆயிரம் அழகை கொட்டி வைத்திருக்கிறார் அந்த அறிவு இல்லைன்னு சொன்னா அந்த அழக அழகா தெரியாது ஒரு உதாரணம் சொல்றேன் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல சீதையை ராமன் மீட்டு கொண்டு விமானத்திலே ஏற்றி கொண்டு வருகிறான் வருகிற போது இந்த வானர வீரர்கள்லாம் ராமன் கிட்ட என்ன சொல்றாங்க மகாராஜா கொஞ்சம் நம்ம பிளேனை கிஷ்கிந்தையில இறக்குனீங்கன்னா தேவைய ஏன்பா அப்படின்னா எங்கள் மனைவிமார்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் அங்க தனியா இருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு நாங்க வந்து திரும்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம் அல்லது நீங்க அனுமதிச்சிங்கன்னா அந்த மனைவிமார்களையும் நாங்க இந்த புஷ்பமானதுல ஏத்திக்கலாம் ஏத்திக்கிட்டு எல்லாரும் ஒன்னும் அயோத்திக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்களா அப்ப ராமன் சொன்னாரா உங்களுக்கு மனசுல இவ்வளவு ஏக்கம் இருக்கும் பட்சத்துல முதல்ல தீர்த்தாகணும் கிருஷ்ணந்தேல இறங்குவோம் எல்லா மனைவிகளையும் நீங்க வந்து ட்ரெஸ் பண்ண சொல்லி அவர்களையும் புஷ்ப அபிமானத்தில் ஏறிக்கொள்ள சொல்லுங்கள் ஏன்னா அந்த புஷ்ப அபிமானமானது தெய்வீகமான குபேரபிமானம் அது ஒரு தேவதை எத்தனாயிரம் பேர் ஏறினாலும் அவ்வளவுக்கு அது அகலமா விரிஞ்சிக்கும் கெப்பாசிட்டி அதிகமாயிட்டே போகும் அதனால அவர்களும் ஏறிக்கொள்ளலாம்னு சொன்ன உடனே வந்து இவர்கள் எல்லாரும் ஏறிக்கொண்டார்கள் போகிற போது புஷ்ப அபிமானத்திலே அந்தந்த ஆண் வானரம் அந்தந்த மனைவிக்கு அந்த கதையை புறம் சொன்னாங்க உங்களை விட்டு நாங்க எல்லாம் கிளம்பி போனோமா அப்புறம் நாங்க வந்து கடல் மேல வந்து பாலம் கட்டினோம் அடிப்பட்டோம் நாங்க செத்து போனோம் ராமபிராணுடைய எல்லாரும் கேட்டுட்டு வந்து சேர்ந்த ஒரு வகையா அயோத்தி அயோத்தி சேர்ந்த உடனே அந்த பெண் வாணவர்கள் எல்லாம் சொல்லிச்சான் இந்த ராமனுடைய மனைவி சீதைக்கு ஆசைப்பட்டு ராவணன் தூக்கிட்டு போனான்னு சொல்றீங்களே அது என்ன அவ்வளவு அழகாக ஒரு பொம்பளை இருக்கிறார் அந்த சீதையை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே சுக்ரீவன் அந்த பெண் வானவர்களுடைய சார்பாக ராமனிடம் இந்த விண்ணப்பத்தை வச்சான் அப்போ ராமன் சொன்னா ஓ பார்க்கலாமே தாராளமாக பார்க்கலாம் பார்க்கறத பற்றி என்னென்னு சொல்லி சீதையை அலங்காரம் பண்ணி வர சொல்லுங்க அவங்களை பெண்கள் மத்தியில் அனுப்புங்க அப்படின்னு சீதை பெண் வானவர்களுக்கு மத்தியிலே அனுப்பப்பட்டால் எல்லா பெண்களும் சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி பார்க்குது பார்த்துட்டு ஓ இவளுக்கு ஆசைப்பட்டு தான் ராவண உயிரை விட்டானா இவளுக்கு ஆசைப்பட்டு தான் இலங்கை பத்தி எரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வாணும் இன்னொரு பெண் வாணத்துல சொல்லிச்சான் அது என்ன காரணமோ தெரியல கண் என்ன மொச்சக்கோட்ட மாதிரி இம்மாம் பெருசா இருக்குது நமக்கு பாரு கண்ணெல்லாம் ஒரு அளவா இருக்கு இவ்வளவு பெரிய கண்ணு இருந்தால் அழகாவா இருக்கும் அப்படின்னு இன்னொரு குரங்கு சொல்லிச்சான் இடுப்பு என்ன சிரித்து போய் கிடக்குது நமக்கு பாரு இடுப்பு எம்மாம் பெருசு இருக்கு அப்படி இருந்தா தான் நல்லா இன்னொரு பெண் வான சொல்லிச்சாம் அட கன்றாவிய ஒரு வால் கூட கிடையாது அவளுக்கு அப்படி நினைச்சான் அப்போ அழகுங்கறது கான்செப்ட் என்ன அவரவர் எதை அழகா நினைச்சிருக்கிறாங்க அதை பொறுத்துதான் ரசனை இருக்கும் இங்க மயூர கவி சொல்றார் அழகு என்று எதையெதையோ பார்த்து ரசிக்கிறீர்களே அதிகாலையிலே சூரியன் உதிப்பதை பார்க்கிற போது அந்த ஒளி இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் மீது பட்டு பிரதிபலிக்கிற போது தோன்றுகிற அந்த அழகு உங்கள் உள்ளத்தை கவரவில்லையா அதை கொஞ்சம் சிந்திச்சு தியானிக்க கூடாதா எந்தெந்த அழகையோ ரசிக்கிறீர்களே இந்த அழகை ரசித்தால் உங்களுக்கு புண்ணியம் அல்லவா உதய சூரியனுடைய அந்த பாலசூரிய சௌந்தர் ரசிப்பவர்கள் சூரிய நாராயணனையே உபாசிக்கிறவர்கள் ஆகிறார்கள் என்று நம்முடைய கவனக்குறைவை சுட்டி காட்டுகிறார் அன்றாட நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம் ஆனா அதை நோட் பண்றதில்லை எவ்வளவோ விஷயங்களை நாம கவனிக்கிறது இல்லை இப்ப பாட்டனின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்களுக்கு அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கற போது ஆமாம் இப்போ தான் அவர் சொல்கிற மாதிரி இருக்கு இப்போ சிசல் பின்னு ஒரு பூ இருக்கு அந்த பூவில் ஒரு இதழ் மட்டும் ஒற்றை பெட்டலாக தனியாக இருக்கும் புள்ளி புள்ளியாக போட்டு அதை அவர் எடுத்துக்காட்டும் போது இது வந்து ஆடு பெட்டல்னு சொல்லுவார் இந்த பூ ஏறக்குறைய எல்லா ஊர்களிலையும் எல்லா வீதிகள்லேயும் எல்லா வீட்டுக்கு பக்கத்துலையும் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அதை ஆனால் அந்த ஆசிரியர் எடுத்து சொல்லும்போது தான் ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம கூர்ந்து கவனிக்கிறாமல் அதுபோல ஒரு கவிஞன் இருக்கையிலே நாம் பார்த்து ரசிக்க வேண்டிய ஆனால் பார்த்து ரசிக்க தவறிய பல விஷயங்களை நாம் ரசிக்கும்படி செய்கிறான் நாம் கண் திறந்து இருந்தும் கூட நம்முடைய பார்வையை நாம் போதிய அளவு பயன்படுத்தவில்லை அப்படி பல விஷயங்களை கோட்ட விட்டுறோம் இந்த இமைன்னு ஒன்று வந்து நிமி என்ற ஒரு ராஜா எல்லாரும் இமையிலும் இருக்கிறான் அதனால தான் நம்ம அப்பப்ப கண்களை இமைக்கிறோமா அதனால தான் தூக்கம் வருதான் சொல்லுவாங்க இந்த இமை என்ன பண்ணுது காட்சியை மறைக்கிறது ராமனுடைய ராஜ நடையை பார்த்து ரசித்த அயோத்தியா வாசிகள் இமையை படைத்து பிரம்மாவை சபித்தார்களாம் ஏன்னா ராமன் ரோட்டை தாண்டி போறபோது நம்ம முன்னால கிராஸ் பண்றதுக்கு அவன் எடுத்துக்கிறது அஞ்சு அல்லது ஆறு வினாடி அந்த ஆறு வினாடியும் முழுமையாக அவனை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த நேரத்தில் இந்த இமையானது ஒரு தடவை கீழே இறங்கி மேலே போகுது அதுல ஒரு வினாடி போச்சு அதனால அந்த இமை என்னத்துக்கு பிரம்மா படைச்சார் என்று இமைகள் மேலே அவர்கள் கோபித்தார்களான் இந்த ஜென் புத்திசம்னு சொல்லி ஒரு மதம் இருக்கு அந்த ஜென் புத்திசத்துல போதி தருமர் என்று ஒரு அவங்களுக்குரிய ஆச்சாரியர் அவர் தவம் பண்ற போது என்ன பண்ணாரா தூக்கம் வந்துச்சான் தூக்கம் வந்தோடனே இந்த இமை இருக்க போய்தானே தூக்கம் வந்து இமை மூடுதுன்னு சொல்லி இந்த இமைகள் ரெண்டையும் கிள்ளி அப்படி தூக்கி எறிஞ்சாரு அப்படி தூக்கி எறிஞ்சபோது அவருடைய யோக சக்தியினாலே அந்த கிள்ளி எறியப்பட்ட இரண்டு இமைகளும் தேயிலை செடிகளாக மாறி முளைத்தனவான் அதனாலதான் டீ குடிச்சா தூக்கம் வர மாட்டேன் அழகுகள் அதை கவிஞன் படம் பிடித்து காட்டுகிறான் நாம் பார்த்தும் ரசிக்காமல் இருக்கும் பல பகுதிகளை நமக்கு எடுத்து காட்டி நம்மை ரசிக்க வைக்கிறான் அதான் இங்க சொல்ற சூரியனானவன் உதித்து அந்த ஒளியானது மலை மீது பட்டு மலையில் இருக்கிற சில சூரியகாந்த கற்கள் மீது பட்டு சிவப்பு நிறமாக பிரதிபலிக்கிற போது அது என்ன ஆகிறது என்றால் அது வெட்டப்பட்ட இறக்கைகளிலிருந்து ஓடி வரும் குருதி போல காட்சி அளிக்கிறதுங்கிறார் அதனால பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது அது அருவறுப்பா இல்லை சிகப்பா இருக்குதுங்கிறதுக்காக ஐயோ ரத்தமா இருக்குதா பார்க்க நல்லா இருக்காதே அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை அதுவும் வந்து ஒரு அழகாக இருக்கிறது பசுமையும் செம்மையும் கலந்து இருப்பதனாலே நல்லா இருக்குதா அப்படிங்கிறார் திருஷதாக தர்ஷ என்ன பிராத்த அதிகாலையிலே அதிரேகே அதிரா மலை வேங்கடாதிரி ரிஷபாதிரி அஞ்சனாதிரி அப்படின்னு சொல்ல அதி அத்ரின்னு முடிஞ்சதுன்னா மலையின் அர்த்தம் அதிரேகேனா மலையனுடைய ஆ தாமிர்தீவிர வானோர் அந்த மிக சிவந்த தாமிரா சிவந்த நிறம் தீவிரம்னா சூரியனுடைய உஷ்ணமான கதிர்கள் பானோகோ அனபிமதனு அனபிமதம் என்றால் அபிமதம்னா விஷ் டிசையர் விரும்பத்தக்கது அனபிமதம் என்றால் நாம் விரும்பாதது வெறுப்பது எதுன்னா பகைகள் நோய்கள் கடன்கள் தொல்லைகள் துன்பங்கள் இதெல்லாம் அனபிமதம் இந்த அனபிமதங்களை எல்லாம் நுதே விரட்டும் அவை இருக்கக்கூடாது இவை விரட்டப்பட வேண்டும் ஸ்தாம் கபஸ்தி உத்கமோவகா உத்கமாகா என்றாலும் வந்து அந்த விரட்டப்பட்டு ஓடுகிற அந்த வேகத்தை சோழர் கபஸ்தி என்றால் சூரிய ஒளியை குறிக்கும் கபஸ்தி நிமிகின்னு சக்கரத்தாழ்வாருக்கு பேர் சுதர்சனாழ்வானுடைய நாலாபுரமும் கதிர்கள் வந்து சூரியனுடைய ஒளி போல இருக்குமா அப்போ சூரிய ஒளியானது ரொம்ப வேகமா இருக்கிற போது நம்முடைய பகைவர்கள் ஓடிபடுகிறார்கள் இங்கே ஞாபகமரதி என்று ஒரு வியாதி நம்ம எல்லாருக்கும் உண்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா இது எல்லாரையும் பிடிக்குது சில பேர் வந்து முகம் கழுவி தொண்டு எடுத்து துடைக்க போகிற நேரத்தில் நம்ம சோப்பு போட்டோமா இல்லையான்னு ஞாபகம் வரலையே சரி எதுக்கும் இன்னொரு தடவை சோப் போட்டு வைப்போம் அப்படின்னு மறுபடி சோப் போட்டு இப்படியே ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு விஷயம் சோப் போட்டு ஸ்கின் எக்ஸிமாக வந்துடும் அதாவது தோலில் ஓரளவாவது நெய்ப்பு இருக்க வேண்டும் எண்ணெய் இப்போ சீகாய் போட்டு குளிச்சிங்கன்னா அந்த எண்ணெய் போகுமே தவிர ட்ரை ஆக்கிடாது ஆனால் சோப்பு போட்டு குளித்தீங்கன்னா எண்ணெயும் போயிடும் ஒரேடியாகவும் ட்ரை ஆகிடும் அந்த மாதிரி தோல்வியாதி வருவதற்கு அது காரணமாகிவிடுகிறது இந்த ஞாபக மருதி போகிறதுக்கு இந்த கபஸ்தி நைமிகிங்கிறத நாமாவை சொல்லுவார்கள் பெரியவர்கள் இங்கே அந்த நாமத்தை வச்சு இந்த மயூரகவி இதை பாடியிருக்கிறார் இதை நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு நினைவாற்றல் நிறைய கிடைக்கும் இந்த ஞாபக மருதிக்கு அதிதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்குதுங்க இந்து சனாதன தர்மத்தில் எல்லாத்துக்கும் சாமி இருக்குது காதலுக்கு காமத்துக்கு கூட மன்மதன் ஒரு சாமியை வைச்சான் இந்த ஞாபக மருதிக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு அதுக்கு பேரு அபஸ்மாரன் பேரு அந்த அபஸ்மாரன் என்பவன் ஒரு அசுரன்தான் அந்த அசுரன் ஒரு தடவை தட்சிணாமூர்த்தி கீழே போட்டு மிதித்ததாக கூட செய்வதில் ஒரு கதை சொல்லுவார்கள் இந்த சூரியனுடைய அருள் பெற்றவர்களுக்கு அல்லது வித்யாலட்சுமியனுடைய அருள் பெற்றவர்களுக்கு ஹயகிரிவருடைய அருள் பெற்றவர்களுக்கு இந்த அபஸ்மாரன் கிட்ட வரமாட்டான் நெருங்கி வரமாட்டான் அந்த ஞாபக மருதி ஒன்று வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க எவ்வளவோ பெரிய ஸ்காலராக இருந்தா கூட உங்களை பெரிய சபையில் அவமானப்படுத்தி விட்டுடும் நீங்கள் வந்து உங்களுக்கு உதவ வேண்டிய ஒரு அறிவானது தக்க சமயத்தில் உதவலைன்னா அது படிச்சு என்ன பிரயோஜனம் கர்ணன் தான் சத்திரியன் என்ற உண்மையை மறைத்து பிராமணன் என்று பொய் சொல்லி பரசுராமனிடம் வந்து பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கிட்டான் கடைசியில் அவன் சத்திரின் என்ற உண்மை அம்பலமாகி விட்ட போது பரசுராமன் என்ன பண்ணார் ரொம்ப அழகாக ஒரு சாபம் போட்டார் நான் உனக்கு சொல்லி கொடுத்தது கூற திரும்ப வரட்டும்னு சொல்லல அவரேன் இந்த அஸ்திரம் உனக்கு எப்போ தேவையோ அப்போ உனக்கு மறந்து போயிடும்போன்ட்டு அப்ப அந்த அஸ்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம் படிக்காட்டேன் என்ன பிரயோஜனம் சாவம் போடணும் இவ்வளவு கணக்கா போடணும் அதே மாதிரி கருணனுக்கு வந்து யுத்த மைதானத்திலே ரொம்ப கடுபடியான நேரத்தில் அர்ஜுனனை கொல்லணும்னு நினைச்ச போது அந்த பிரம்மாஸ்திரம் நினைவுக்கு வரவில்லை எப்பெல்லாம் வந்து அதிகமான பாண்டவர்கள் சூழ்ந்து கொண்டார்களோ அப்பெல்லாம் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அப்ப அந்த மந்திரம் நினைவுக்கு வரல அது எப்படி வராமல் போகுன்னு நினைக்கிறீங்களா நீங்க வீட்டுக்கு போய் ஜனகணம் சொல்லி பாருங்க ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஞாபகம் வந்துடும் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டாலும் ஜனகணம் சொல்லி பாருங்க அது கண கண கணக்கணன் வரும் ஒரு ரெண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு இடம் மனமனமனம் நின்றுடும் அதுக்கப்புறம் யாராவது ஒரு பிள்ளை பாடி காமிச்சாத்தும் தெரியும் ஏன்னா அன்றாடம் பிரயோகத்தில் இல்லை இல்லையா அது மாதிரி சில அடிப்படையான விஷயங்கள் நம்முடைய மெமரி விட்டு போயிடும் அப்படி போகிறதுக்கு ஒரு காரணம் மூலையினுடைய சில அணுக்கள் செத்துவிடுவது நரம்புகள் அந்த இடத்துல பலதீனாயிடுது அந்த மாதிரி சமயத்தில் இந்த சூரிய வழிபாடானது ஞாபகம் மருதி இல்லாமல் கொடுமான வரைக்கும் இந்த வல்லாரக்கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அதே மாதிரி அமுக்கரா கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த அமுக்கரா கிழங்கில் செய்யப்பட்டது தான் ரசாயனம்னு சொல்லி ஒரு லேக்கியம் நம்ம பாண்டிச்சேரியில் கோட்டைக்கல் ஆர்யா வைத்தியசாலையில் கிடையிது அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த தசாவதானம் சதாவதானம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் மெமரி போய் தசாவதானம் சதாவதானம் வர வேண்டாம் ஏகாவதானம் வந்தால் போதும் உருப்படியாக நமக்கு எதுவும் ஞாபகம் வரணுமோ அது வந்தால் போதும் சிட்டி பஸ்ஸில் திடீர்னு கண்டெக்டர் வந்து டிக்கெட் வரும்பாரு ஒரு அப்படின்ட்டு எங்க போறாங்கிறது மறந்துருவோம் ஒரு இது கொடுங்க எதிரியா கொடுக்கறது ஒரு நிமிஷம் சார் நீங்க அடுத்து டிக்கெட் கொடுத்து பார்த்துக்குள்ளா வந்துடணும் அப்புறம் யோசிச்சு கஷ்டப்பட்டு ஏறன இடத்தையே சொல்லுவாரு ஒரு பாண்டிச்சேரி கொடுங்க ஐயோ இந்த பஸ்ஸே பாண்டிச்சேரியில்தான் வருது அப்படின்னு அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு ஆப்சன் மெயின்டெனன்ஸ் வந்துடும் இது வந்து ஞாபகம் அருதிங்கிறது உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கும் கஷ்டம் தான் கல்வித்துறையில் இருக்கிறவனுக்கும் கஷ்டம் தான் குறிப்பா வழக்கறிஞர் தொழில் இருக்கிறவனுக்கும் ரொம்ப கஷ்டம் மான பிரச்சனை ஆயிடும் அதனால இந்த அபஸ்மாரனை எதிர்ப்பதற்கு இந்த கவஸ்தி நேமிகை என்ற நாமம் உள்ள இந்த ஸ்லோகமானது உங்களுக்கு மிகவும் மிகவும் உதவுகிறது அது இந்த ஆடி மாசம் முதல் வாரத்தில் நதிகளில் நீராடக்கூடாது நீராடினால் புத்தி வந்து பாதிக்கப்படும் சொல்லுவாங்க காரணம் என்னென்ன கங்கையை தவிர வாங்கிய எல்லா நதிகள்லேயும் ஆடி மாதம் முதல் வாரத்தில் நீராடக்கூடாது நீராடினால் பாவம் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்குது அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா அந்த மாதத்தில் அந்த நாள்களில் தான் ஒவ்வொரு நதியிலையும் புது நீர் வரும் புது நீர் உற்பத்தியாகி வரும் மலையில் இருந்தோ சொனையில் இருந்தோ ஊற்றிலிருந்தோ வரும் அப்படி வரும்போது அது தமோகுணம் நிறைந்ததாக இருக்கும் அது உடல்நிலத்துக்கு கேடு விளைவிக்கும் இப்போ பசுமாடு கன்று போட்ட உடனே முதல் பதிமூணு நாளைக்கு வர்ற பால் வந்து சீன் பால்னு சொல்லுவாங்க அந்த சீன் பால் ஆனது நீங்கள் சில பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை காய்ச்சன உடனே கட்டிவிட்டு போகும் அதில் போட்டு காய்ச்சி அது அல்வா மாதிரி மைசூர் பார்க்க மாதிரி நினச்சி சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்சு புதியும் போயிடும் மாட்டு புதி தான் வராங்க அந்த பதிமூணு நாள் பாலை சாப்பிடக்கூடாது ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவங்கள்லாம் அந்த பதிமூணு நாள் பாலை தொடவே மாட்டாங்க இந்த பன்னிரெண்டாவது நாள் பாலை என்ன பண்ணுவாங்க பால்காரங்க திருட்டுத்தனமாக மற்ற பாலோடு சேர்த்து கலந்து விட்டு வித்துருவாங்க அதை ரொம்ப கெட்டிக்கார ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவங்க பிராமணங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதை காய்ச்சற போது இந்த கவிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பேட் ஸ்மெல் வரும் இவங்க சீமாவில் கலந்து விட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க உடனே ஏன்னா அவனுக்கு பால் விற்பனை அவனுக்கு காசு ஆகணும்னு அவன் பார்க்கறான் ஆனா உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் பல பேர் அதை சுவையான பொருளாக நினைத்து தாங்களும் உண்டு யாம் பெற்ற துன்பம் பெருகையை வையகம்னு மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை நிப்பாட்டிடுங்க அது ரொம்ப கெட்ட பழக்கம் அது வந்து பரம தாமசமானது கடவுள் நமக்கு ஒளி கொடுக்கிறார் அருள் செய்கிறார் ஆனால் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரே நம்ம நெகட்டிவாக பண்ணிக்கிட்டு இருந்தா அது சரிப்படுமா நம்ம அனாசன் போட்டுட்டோங்கிறதுக்காக தளவில் வருவது காரணமான விஷயங்களா பண்ணிக்கிட்டு இருந்தா அனாசின் என்ன பண்ணும் அது மாதிரி நமக்கு பரிகாரம் இருக்கிறது என்பதற்காக குற்றங்களை செய்து கொண்டே இருக்க கூடாது உத்கமோ வக வகை என்றால் உங்களுக்கு இதுல அனபிமத அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா ஒரு சொல் போட்டுட்டார் அனபிமதம் என்றால் அபிமதம் என்றால் அபிமானம் என்று சொல்றோம் இல்லையா அபிமானம் என்றால் எனக்கு ரொம்ப அபிமானமான ஒரு பையன் அப்படின்னு இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில் பாடல் பெற்ற ஸ்தலமா அப்படின்னு கேட்டால் அர்ச்சகர் என்ன சொல்லுவார் இல்லைங்க இது அபிமான ஸ்தலமா அப்படின்பாரு அபிமான ஸ்தலம்னு அர்த்தம் என்ன மகான்களாலும் பக்தர்களாலும் அபிமானிக்கப்பட்டு மிகவும் விரும்பப்பட்ட சேத்திரம்னு அர்த்தம் ஆழ்வார்கள் பாடலை மற்ற ஸ்தலத்துக்கு அபிமான ஸ்தலம்னு பேர் அந்த அபிமத என்றால் மிகவும் நாம் ஆசைப்படுகிற அர்த்தம் அனபிமத என்றால் நீங்க சம்ஸ்கிருதம் உங்களுக்கு தெரியாது அதுல கீழே தமிழ் பகுதி இருக்குது இல்லையா வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியும் அனபி நாம் விரும்பாதவை எல்லாம் போகட்டும்னு ரொம்ப சாமர்த்தியமா ஒரு வார்த்தை சில பேரு உபன்யாசம் முடிவுன சார் இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களே இந்த ஸ்லோகத்தை சொன்னா குஷ்டரோகம் போகுமா அப்படின்னு போகுமே நீங்க சொல்லலையே அப்படிமா நான் பொதுவாக என்ன சொல்லுவேன் எல்லா வியாதிகளும் போகும் அப்படின்னா அவருக்கு ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்லி ஆகணும் அண்டர்லைன் பண்ணி இதுவும் போகும் அப்படின்னு அப்பதான் அவருக்கு திருப்தி அதுக்குதான் அவர் என்ன பண்ணிட்டார் போக வேண்டியவை எல்லாம் போகும் நீங்கள் ஆசைப்படுகிறவை எல்லாம் நியாயமானவையாய் இருந்தால் அவை வரும் அப்படினே அவர் ஒரே விரைவில் சொல்ல அனபிமதனு நீங்கள் வெறுக்கிற வேண்டாம் என்று ஒதுக்குகிற அனைத்தையும் அது விரட்டும் அப்போது சூரியனுடைய பிரகாசம் வரும்போதே நீங்கள் என்ன நம்பிக்கையோடு அந்த வெயில் உங்கள் மேலே படும்படி பண்ணணுமா இது சாதாரண சூரிய கிரகம் இதனுடைய வெளிச்சம் அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் இது சூரிய நாராயணனுடைய நேரடியான பிரகாசம் அது என் மேலே படும்போது என் பாவங்கள் தொலைந்தன நான் ஒரு மணி நேரம் நீங்கள் வெயில் நடக்கிறேன்னா ஒரு மணி நேரம் எனக்கு சூரிய நாராயணன் அபிஷேகம் கிடைச்சிது அதனால் என் பாவங்கள் தீர்ந்தன என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வெயில் நடந்தீங்கன்னா அதில் எவ்வளவோ புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறீங்க அப்படி நினைக்காம வெறுமனை வெயில் அலைஞ்சிங்கன்னா நிறம் மட்டும் கருப்பா மாறும் அது ஒண்ணுதான் அட்வான்டேஜ் அதனால உங்களுக்கு உண்மையான நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் சூரியனுடைய கதிரில் இருக்கிற இந்த புனிதம் நீங்கள் உணர வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் உதிக்கிற சூரியனுடைய கதிர்கள் உங்கள் பாவங்களை போக்கட்டும் ஒரு ஸ்லோகத்தில் உதிக்கிற சூரியனுடைய கதிர்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றட்டும் இன்னொரு ஸ்லோகத்தில் இந்த செலோகத்தில் என்ன சொல்றார் உதிக்கிற சூரியனுடைய கதிர்கள் நீங்கள் எவற்றையெல்லாம் வெறுக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் ஒழிக்கட்டும் அப்படிங்கிறார் அப்போ சூரிய ஒளியை நீங்க என்னவா பாவிக்கணும் அப்படின்னா சூரிய ஒளியை சாட்சாத் நாராயணனுடைய அருட்கதிர்களாக நீங்கள் பாவிக்க வேண்டும் அப்பதான் நீங்க வந்து காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணும் மாலையில சூரிய நமஸ்காரம் பண்ணும் போதும் எவ்வளவு பக்தி இருக்கணுமோ அவ்வளவு பக்தி வரும் அந்த பக்தி விசுவாசம் இல்லாம எப்பேற்பட்ட பொருளை வாங்கினாலும் என்ன பிரயோஜனம் இவர் துர்வாச முனிவர் மகாலட்சுமியிடம் ஒரு யாசகம் பண்ணின மகாலட்சுமி தன் கழுத்திலே ஒரு மாலை அணிந்திருந்தாள் அவள் ஒரு அப்சரஸ்திரீயாக வடிவெடுத்து அந்த மாலையை கையிலே கலற்றி வைத்து கொண்டிருந்தாள் முனிவர் வருகிற வழியில அப்ப அந்த அப்சரஸ்திரீயை பார்த்து அம்மா உன்னை பார்த்தா சாதாரண அப்சரஸ்திரி மாதிரி தெரியல உங்கள்கிட்ட ஒரு தேவலோக கவர்ச்சி தெரியுதே அப்படின்னு அப்போ அவள் அவருக்கு அந்த ஞான கொடுத்தார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது சாதாரண அப்சரஸ்திரீ இல்லை மகாலட்சுமி தான் இங்கே நிற்கிறான் அப்போ அவ என்ன சொன்னா இதோ நான் கையில் வைத்திருக்கிற இந்த மாலையை யார் தொட்டாலும் யார் அணிந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு நான் சகல அருளையும் கொடுப்பேன் என்னுடைய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும்னு சொல்லி துருவாசருக்கு இதை கொடுத்தேன் அன்பளிப்பா நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு இப்போ துருவாசர் வந்து ஐஸ்வர்யங்களில் வெறுக்கிறவர் ஏன்னா ஐஸ்வர்யங்களில் இருந்தால் அவருக்கு ஞானம் கட்டுப்போகும் அதனால யாராவது ஒரு தகுந்தவனுக்கு இதை கொடுக்கலாம்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டே வந்தார் எதிராவல இந்திரன் வந்துகிட்டு இருந்தோம் ஐராவதத்தின் மேல அப்போ இந்திரன் தான் டிசர்விங் கேண்டிடேட் அவன் திரிலோக அதிபதி என்று சொல்லி தேவேந்திரா எவருக்கும் கிடைக்காத ஒரு திவ்யை வளம் தரும் என்ன பண்ணிருக்கான் அப்பதான் சாப்பாடு ட்ரிங்க் வேற அடிச்சுட்டு போதையில வந்துட்டு இருக்கான் அந்த இதுல அவனுக்கு இதை கொடுத்த உடனே அந்த போதையில இப்ப எனக்கு என்ன ஐஸ்வர்யம் குறையா இருக்குன்னு இன்னொன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுக்குறீங்க பெரியவங்க வேணாம்னு சொல்லப்படாதுன்னு சொல்லி ஐராவதத்தின் தலைவர் தட்டு தட்டி யே ராஜா அதை வாங்கிட அந்த மாலையை பெரியவர் கொடுக்குறாரு அப்படின்னா உடனே ஐராவதம் அந்த யானையை அந்த மாலையை வாங்கிட்டு வாங்கி அப்படி மேலே நீடிச்சேன் இந்திரன் என்ன சொன்னா இப்போதைக்கு என் நெஞ்சில் இடம் இல்லை ஏகப்பட்ட மாலை இருக்குது ஊர்வசி இடம்பேர் தெருவத்தம்பெல்லாம் போட்டாளுக இந்த மாலையை நீ தானே வச்சுக்க நம்ம தேவலோகம் போகலான்னு சொன்ன உடனே இந்த யானை எப்படிப்பட்ட யானைன்னா இவனோட யானை தானே அதனால அதுவேற ட்ரிங்க் அடிச்சிருக்கு இவர் ஒரு பெக்கு போட்டா அது ஒரு ரெண்டு பெக்கு அதில் அந்த போதையில் என்ன பண்ணிடுச்சு அந்த மாலையை கீழே போட்டு காலான சிக்க செக்க சிக்க செக்க மிதிச்சு பூவெல்லாம் பிச்சு எரிஞ்சிருச்சு இந்த துருவாசு பார்த்துக்கிட்டு இருந்தேன் துருவாசர் வந்து நோட்டட் பறவை ஷார்ட் டம்பர் கோபம் ஏற்கனவே ரெடிமேடில் இருக்கும் அவருக்கு புதுசாக உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது நடந்த உடனே உன்னுடைய ஐஸ்வர்ய கொழுப்பினால் இப்படி செய்தாய் அல்லவா உடனடியாக நீ உன் பதவியை இழப்பாயாக உன்னுடைய சகல செல்வங்களும் சென்று எங்கோ மறையட்டும்னு சமைச்சிட்டேன் உடனே அவன் வந்து தரித்திரனானான் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்ப அந்த கதை எதுக்காக சொல்றேன்னா மகாலட்சுமியினுடைய கழுத்தில் இருந்த மாலைய யார் தொட்டாலும் உடனடியா அவங்களுக்கு நான் அஷ்டைஸ்வரியம் கொடுப்பேன்னு சொன்னடல இவன் இந்திரன் தொட்டான் இல்லையா இந்த யானையும் தொட்டுச்சு இல்ல என்ன கதை ரெண்டு பேரும் ஓட்டாண்டி ஆயிட்டாங்க காரணம் என்னன்னா கொடுக்கப்படும் பொருள் பெரிய பிரசாதமா இருந்தாலும் வாங்குகிறவர்களுக்கு போதிய நம்பிக்கையும் பணிவும் இல்லை என்றால் அது பலிக்காது அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் திடீர்னு உங்கள் அதிர்ஷ்டம் ஒரு முனிவரே வந்துட்டார் ரோட்டில் அவர் வந்து தற்செயலாக கையில் இருந்து திருவோட போட்டார் நீங்கள் அவருக்கு அதை எடுத்து கொடுத்துட்டீங்க உடனே அவர் வந்து எப்பா உனக்கு வந்து ஒரு பொருள் தரணேன் அதை நீ பக்தியோடு வச்சுக்க நாளையிலேருந்து உங்கள் வீட்டில் செல்வம் கொட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் அவர் அதை கொடுத்த உடனே நீங்கள் வாங்கி பார்க்குறீங்க அது என்னன்னு பார்த்தா அது என்னமோ ஒரு உடைஞ்ச ஓட்டாஞ்சல் ஆனால் இவர் இந்த முனிவர் வந்து அந்த ஓட்டாஞ்சல்ல தன்னுடைய யோக சக்தியை பயன்படுத்தி அருளாசி ஏற்றி கொடுத்துருக்கிறார் அப்போது உங்களுக்கு என்ன தோணுது இவர் முனிவரும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பிச்சைக்காரன் ஊரை ஏமாத்துறதுக்காக காஷாயத்தை சுற்றிக்கிட்டு திருவோட்டை ஏந்திக்கிட்டு வந்திருக்கிறான்னு நினை நினச்சி அதை சும்மா பையில் போட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பலிக்காது அதை தான் ஒரு சுலோகத்தில் சூரியனுடைய ஒளி சூரிய நாராயணனுடைய அருக்கதிராக இருந்தாலும் கூட நீங்கள் அதை நாராயணனுடைய அருக்கதிர் என்று நினைக்காமல் வெறுமனே சூரிய ஒளி என்று நினைத்திருந்தால் அது உங்களுக்கு பலிக்காது ஏன்னா அப்படி சும்மா இருந்தால் கூட பலிக்குன்னு சொன்னா தான் வெயில் அலைகிறவன் எல்லாேருமே நேரம் குபேரன் ஆகிருப்பானே வெயில் அலைகிறவன் எல்லாருமே பெரிய தனவந்தனாக இருப்பானே அப்படி காணாமேன் அதனால் சொல்கிற நாளை முதலாவது சூரிய உதயத்தின் பொழுது சூரியோதய கதிர்கள் சாட்சாத்து நாராயணனுடைய அருளாசியை ஏந்தி வரும் ஏஜென்ட்ஸ் அதாவது அவருடைய பிரதிநிதிகள் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஒரு முறை படித்து விடுகிறேன் மெக் குருவன் மோஷதீஷே முஷிதருச்சி சுச்சே ஓஷதீஹி புரோஷிதாபா பாஸ்வத் திராவோத்கதேன பிரதமம் இவ கிருத்தாபியுத்கதிகி பாவகேன பக்ஷேதிரணாசுரஸ்ருத இவ தரிஷதோ தர்ஷயன்ன ராதரத்ரே ஆ தாமிரஸ் தீவிர வானோர் அனதிமதனுடே ஸ் தாம் கவஸ்தி இன்றைய உபயதாரர்களான திரு எஸ் அவர்களுக்கும் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் திரு ஆர் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு சுந்தரகாண்டம் வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லக்ஷ்மி சகசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய் கிழமை ராமரசிவசன் நாமம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சவத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்